வணக்கம் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவுக் குவியிலுக்காக நான் உங்கள் விஜயகிரி நேற்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று இந்தியாவின் தேசிய வருமானத்தில் வேளாண்மை இரண்டு இந்தியாவில் மிக அதிக நீளமாக கடற்கரையை கொண்ட தென் மாநிலம் ஆந்திர பிரதேசம் மூன்று இந்தியாவின் மிக உயர்ந்த நிலக்கிய விருது ஞானபீத விருது இனி இன்றைய பொது கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட கண்டம் எது இரண்டு இந்தியாவில் முதல் கார் பந்தயம் எந்த ஆண்டு நடைபெற்றது மூன்று உலகில் முதல் கண் மருத்துவமனை எங்கு ஆரம்பிக்கப்பட்டது நன்றி